ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் கடந்த மாசிமகம் மாகபூர்ணிமா புண்ணிய தினத்திலே என்னுடைய தகப்பனார் ப்ரம்மசாயுஜத்தை அடஞ்சி அவருக்கு புத்திரனாக இருந்து செய்ய வேண்டியதான கர்மாக்கள்லாம் நடந்து அமாவாசிய தினமான நேற்றியோடு பூர்த்தியாச்சு மகாபெரிவாளுடைய அனுகிரகத்திற்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர் என்னுடைய தகப்பனார் தன்னுடைய ஒன்பதாவது வயசிலிருந்து மகாபிரியவாவுடைய திருஷ்டியிலேயே இருந்தவர் மகாபிரியவா சொல்லிக் கொடுத்த வழியிலே அத்தியனம் பண்ணி வேத மந்திரங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு சாஸ்திரங்கள் படித்து பல பேருக்கு சொல்லிக் கொடுத்து மகாபிரியவா பண்ணின உத்தரவின் பேரில் மகரிஷிகள்லாம் எப்படி வாழ்ந்தாலோ மகரிஷிகள்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலோ மகரிஷிகள்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன சொன்னாலோ அதன்படி நீ வாழணும் அப்படின்னு மகாபிரிவா சொன்ன ரீதியில் நம் அத்தனை பேருக்கும் வாழ்ந்து காட்டினவர் என்னுடைய தகப்பனார் மகாபிரிவாலேயே மகான் அப்படின்னும் ஈஸ்வரனும் பல தடவை பல பேருக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணப்பட்டவர் எனக்கு தகப்பனார் ஆச்சாரியன் குரு வழிகாட்டி அனைத்துமே அவர்தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது உற்பத்திய புத்திரம் சம்ஸ்கிருத்திய வேதமத்தியாபயே பிதா குறியாத் விரத்திம் ரத்தே தமின் துவசாகம் மகா குரௌ அப்படின்னு காட்டுறது தகப்பனாராக இருந்து அவரே பிரம்மோபதேசமும் பண்ணி வச்சு வேதமும் சொல்லிக் கொடுத்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கை முறையையும் சொல்லிக் கொடுத்தால் அவருக்கு மகா குருவுன்னு அப்படின்னு காட்டுறது தர்மசாஸ்திரம் அப்படி எனக்கு அனைத்துமே அவர் அவர் சொல்லலைன்னா நமக்கு எது வேதம் எது தர்மம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் போயிருக்கும் அப்படி அனைத்தும் சொல்லிக் கொடுத்து அனுகிரகம் அப்படி பூர்ணமாக அனுகிரகத்திற்கு பாத்திரமான பாக்யம் எனக்கு கிடச்சது அப்படி பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிற உடைய தகப்பனாருக்கு கர்மாக்கள் சுமார் ஒரு இருபது நாளாக இந்த பத்ரவாக்கு குரூப்பில் உபன்யாசத்தை தொடர முடியல நேற்றைய தினம் அமாவாசையோடு பூர்த்தியாச்சு மகா குருவாக ஒருத்தர் இருந்தால் அவருக்கு கர்மா பண்ணுற பொழுது பன்னெண்டு நாள் ஆசோச்சம் இருந்து பதிமூன்றாவது நாள் அன்றைக்கி ஸ்ராத்தம் பண்ணி பதினான்காவது நாள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அந்த முறையில் செய்து அனைத்தும் நல்ல முறையில் பூர்த்தியாச்சு அப்படி புத்திரனாக அவருக்கு இந்த கர்மாக்கள் செய்யக்கூடியதான பாக்யம் எனக்கு கிடச்சது அப்படி மூன்று தலைமுறையை தன் தர்ம வழியில் வாழறதுக்கு சொல்லிக் கொடுத்து புராணங்கள் சொல்கிற பொழுதும் புத்திரேன லோகாஞ்சயதி பௌத்திரேன ஆனந்தியம் அஸ்னுதே அத்த புத்திரசிய பௌத்திரேன பிரத்னசியாப்னோதி விஷ்டபம் அப்படின்னு புராணங்கள் சொல்வது ஒருத்தருக்கு புத்திரன்னு பிறந்துட்டால் இந்த லோகத்தை ஜெயிச்சுடுறார் புத்திரனுக்கு புத்திரன் அதாவது பேரன் பிறந்துட்டால் அனந்தமான சுகத்தை அடைஞ்சுடுறார் அத்த புத்திரசிய பௌத்திரேன பிள்ளைக்கு பேரன் பிறந்துட்டு பிறந்துட்டால் அந்த பேரனுடைய முகத்தை பார்த்துட்டால் பிரத்னசியா புனோத்து விஷ்டப்பம் இந்திரனை ஜெயிச்சு பிரம்மலோகத்தை அடைஞ்சிடுறார் அப்படின்னு புராணம் காட்டுறது அந்த முறையில் மூன்று தலைமுறையை பார்த்து அத்தனை பேருக்கும் வேதம் சொல்லிக் கொடுத்து சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுத்து அக்னிஹோத்திரம் முதலிய ஸ்ரௌத அனுஷ்டானங்களையும் சொல்லி கொடுத்து இப்படிதான் வாழணும் இதுதான் தர்மம் இப்படி வாழ்ந்தால்தான் மகாபிரிவா சந்தோஷப்படுவார் மகாபரிவாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோ அப்படி பண்ணுறத பார்த்து சந்தோஷப்பட்டவர் இன்னும் பெரியவர்கள் எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு பெரிய பலம் பெரியவர்கள் இருக்கிறது தான் நமக்கு பெரிய தூண் மாதிரி பலம் பிரத்யக்ஷமாக இந்த பௌத்திகமான தேகத்தோடு இல்லாட்ட போனாலும் பிரம்மஸ்வரூபமாக இன்றைக்கும் பிரகாசித்து அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் சந்தேகமே இல்லை ஏன்னா இந்த தொடர்ந்து கடந்த பதினஞ்சு நாளாக நடந்த கர்மாக்களை பார்க்குற பொழுது கர்மா பண்ணுறோங்கிற எண்ணமே ஒருத்தருக்குமே இல்லை ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணந்தான் இருந்தது தன பேரும் நிறைய பேர் வந்து அந்த செய்கிறது செய்வதை பார்த்த பொழுது ஏதோ ஒரு சோமயாகம் நடந்தது போல மனசுக்கு ஒரு திருப்தியானது இருந்தது கிடச்சது இப்படி யாகம் மாதிரி அவருடைய கர்மாவானது நடந்து மேற்கொண்டு நித்தியசிராதங்கள் நடந்துன்னு வருது அவருடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அவர் கடைசியாக அனுகிரகம் பண்ணினது என்னென்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ அப்படின்னு தான் அனுகிரகம் பண்ணினார் அத்தனை பேருக்கும் அனுகிரகமாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு கேட்ட பொழுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ அப்படின்னு சொன்னார் அத்தனை லோகங்களும் சௌக்கியமாக இருக்கணும் சுகஜீவனம் நடத்தணும் அத்தனை பேரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார் அத்தனை பேருக்கும் தர்ம வழியிலே ஒரு விஸ்வாசம் ஏற்பட்டு கூடிய வரையிலும் தர்மங்களை பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்முடைய லட்சியமாக வச்சுக்கணும்னு அனுகிரகம் பண்ணினார் நல்ல முறையில் கருமாக்கள் நடந்து பூர்த்தி ஆச்சு அதன் காரணமாக சுமார் ஒரு இருபது நாளாக உபன்யாசத்தை தொடர முடியல தொடர்ந்து ஸ்ராத்தங்கிற தலைப்பில் தான் தர்மங்களை பார்த்துன்னு வரும் மந்திரங்களுடைய அர்த்தங்களை மேற்கொண்டு ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தங்கள் அதனுடைய பெருமைகளை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்